அறிவர்கள் சொல்லிவிட்டு உடனே ஒதுங்கொண்டன் செல்வர் பெருமாள் நம்பர் சென்றவர் தலையா மேற்கொண்டது என்னமோ பல பதிகளையும் வணங்குகிறார் ஆனால் நாட்டியத்தான்கூடியில் அவர் தங்கள் ஊருக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார் அதையும் இதில் ஈடுபடுத்துகிறார் அப்போ தலையாத்திரைதான் ஆனாலும் அவர் வேண்டிக் கொண்ட பதிக்கும் சென்று வருகிறார் முன்னப்படிதான் தலையாத்திரைதான் ஆனால் நெல் வேண்டி குண்டுவர்க்கிறார் சொல்ல வருகிறார் இப்படி தலையாத்திரை என்ற பெயரோடு இந்த மாதிரி வருகிற அந்த அமைப்பும் இங்கே காணப்படுகிறது சுந்தர்த்து காணப்படுகிறது இப்படியாக இப்பொழுது பதிகளையும் வணங்கினவர் அந்த நாட்டை தான் முடியும் அவர் ரொம்ப ஆர்வம் பெருக எதிர்கொண்டிப்பல் தவிதில் எழுந்தருளி இருக்க தூ நீரால் சேய மலர் வரிவலைக்கு தெளித்து கொண்டு செழும் புனலால் மேயகுடர் மாளிகை எங்கும் விளங்க வீசி உளங்களிப்ப ஏய சிறப்பில் அர்ச்சனைகள் எல்லாம் இயல்பின் முறை முடிவாரு ஏன்னா அவருக்கு சுந்தர மீது அவளை பற்று அதனால் அவரை இருக்க வைத்து அவர் திருவிடியெல்லாம் வழிபாடு செய்து அந்த எடுத்து தலையில் தெளித்து வாயில ஊற்றி அதை எல்லாம் தெளித்து அவ்வளவு அன்பவர்கள் செய்தது போல நாவுக்கிற இப்படி எல்லாம் செய்து ஊந்தன் பணி நீர் கொடு சுமைத்த பொருவில் விரைச்சந்தனக்கலவை வாய்ந்த அகிலின் நரிஞ்சாந்து வாசம் நெறிமான் மதுச்சேறு தோய்ந்த புகை நாவி நறுணை தூய பசுங்கட்பூரமுடன் மணிப்பாதன கையில நிறைய பொருள்கள் அவருக்கு அந்த அருட்கொடையாக கொடுத்தாராம் வேறு வேறு திருப்பள்ளி தாமப்பணிகள் மிக எடுத்து மாறில்லாத மனித ஆபரண வருக்கம் பல தாங்கி ஈரில் நிறுத்த பரிவட்டம் ஊரில் நினைத்தே எதிரி ஆறு புனிதார் அடித்தொண்டல் அளவில் கொல அளித்தார் அவரை உட்கார வைத்து தெய்வம் என்றே திருவாரூர் செங்கோல் அரசியார் தம் கோமானி நாவலூர் நகரார் வேந்தை நம்பினால் தம் கோமனையில் திவமது தலை திறந்த பொங்கோதம்போல் பெருங்காதல் புரிந்தார் பின்னும் போற்றுவார் அங்க சில நாள் தங்கியிருந்திருக்கிறார் தனிநபர் வீடுதான் அடியவருடைய வீடு ஆனா அங்க தங்கியிருந்திருக்கிறார் அப்படி இருந்தபோது ஆனா வித்தவர்தான் அருமையால் முன் பெற்றெடுத்த தேனார் கோதை சிங்கடியார் தமையும் அவர்வின் வின் திரு உயிர்த்த மானார் நோய்க்கின் மனப்பகையார் தமையும் கொணந்து வண் தொண்டர் தூதால் மலர்த்தால் பணிவித்து தாமும் தொழுது சொல்லுவார் அவருக்கு ரெண்டு பெண் ரெண்டு பெண் பெண்ணையும் ஒரு நாள் அழைத்தார் என்ன பட்டதில்லை திருவாசன ஞாபகத்துக்கு வந்து எங்கொங்கை நின் நண்பர் அல்லார்தோல் சேருக்கே எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்கங்குள் பகல் எங்கண் மற்றொன்றும் காணற்க இங்கு இப்பரிசே எமக்கெங்கோ நல்லூரியில் எங்களில் ஞாயிறு எமக்கேரோர் என்பவன் அதனால பெண் மக்கள் எங்க யாரு என்ன அடிவருக்கு மனைவி ஆகாம் எங்கெங்கு நின் நண்பர் அல்லாததோல் சேர எங்கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யும் என்னெல்லாம் கேட்டுக்கொள்ற மாதிரி பெண் மக்களையும் கொடுத்தான் அழைச்சு இந்த பெண்களையும் பெண்களையும் தாங்கள் மனையரமாக ஏற்றுக்கொள்ள அடியேன் பெற்ற மக்கள் இவர் அடிமையாக கொண்டருணி கடிசேர் மலத்தால் தொழுதிய கருணை அழிக்க வேண்டும் என அப்படியான அடிமையாக ரெண்டு பெண்ணும் வெறும் பெண்ணடிமையை வைத்துக் கொள்ள முடியுமா இங்கே அடிமை என்பது என்ன கேட்டாள் ஆக என்பது ஒரு ஒரு குறிப்பு பொருள் மனமாக உங்களுடைய ஆர்வத்திலே இருக்கணும் உங்க அடிமையே இருக்கணும் அருமையே இருக்கணும் இதெல்லாம் என்ன இப்படி குறிப்பால் அதை சொல்ல உடனே அவர் என்ன செய்தார் தொடிசையத்தளிக்க இவர் எனக்கு தூய மக்கள் என கொண்டு அப்படியே மகன்மை கொண்டார் பறவை ஆர்தம் கொடுனா பார்த்தார் அப்படியா மக்கள் காணீர் மானுடைய ஆக்கையம் சிலப்பதிகாரத்தில் கௌந்தடிகளோடு கோவலன் கண்ணி ரெண்டு பேரும் வர்றாங்க வரும்போது மதுரைக்கு போகும்போது நடைபெற ஒரு தங்குறாங்க தங்குகின்ற பொழுது எப்படின்னா அதெல்லாம் சிலப்பதிகாரத்துல ரொம்ப அருமையான நூலாம் இவர் துறவி அவங்க ரெண்டு பேரும் கணூன் மனைவி ரெண்டு ரெண்டாவது கொஞ்ச நாள் ரொம்ப பிரிந்து வேற இருந்தவங்க அதனால படிப்போக்கள் வருகின்ற பொழுது தான் ஒரு பக்கத்துல ஒரு மேட்டு பகுதியில அவங்கப்பா கொஞ்சம் ஓய்வு எடுத்து என்ன அர்த்தம் சின்ன பிள்ளைகள் பேசிக்கும் அதனால நம்ம தனியா இருக்காங்க இதெல்லாம் பெரியவங்களுக்கு ஒரு அறவுரை நச்சு நச்சு விடாது ஏன் அங்க உட்கார இங்க உட்காரு விடாது கொஞ்சம் இப்படி விடணும் இதெல்லாம் எங்க இருக்கு சிலம்பில் இருக்கிறது அதனால அப்படி உட்காந்துட்டாரு சௌந்தரியந்துட்டு ஒரு பெண் நான் நல்ல அருமையான பெண் அங்கத்தில் சார்ந்தது பேசிட்டு அது கூட இருக்கிற ஒரு பறத்தை ரெண்டும் சேர்ந்து என்ன நெருப்பும் வைக்கலும் சேர்ந்த மாதிரி தான் தண்ணியும் போட்டுட்டு அது மாதிரி ரெண்டு பேரும் அங்க காமர்கள் ரெண்டு அது ரெண்டும் அங்கே இருந்து வந்து வரும்போதே இந்த காலத்துல இது இந்த வசனம்னா அழுத்தி தருவான் ஏ அங்க பாருடியே அவங்க ஒரு ஜோடி உட்கார்ந்துருக்குது அப்படின்மா அல்லமா அப்ப என்னமோ அது ரெண்டும் அப்படி பேசிட்டு வந்தது வர்றது அந்த அந்த ரெண்டு கோவல்னு கண்ணி இருந்த இடத்துக்கு அப்படி பக்கத்துல போற மாதிரி இருந்தது இவருக்கு அப்படியே பிடிச்சு புடிச்சு இவங்க யாரு அப்படின்னு அந்த அம்மா கேட்க அதாண்டி நானும் பாக்குறேன் நம்ம ஊர் பக்கமே இல்லாதவங்க அடி இவர் காதல் விழுந்துட்டது மக்கள் காணீன் ஐயா அம்மா இங்க கொஞ்சம் வாங்க இப்படியே எல்லாம் நம்ம மக்கள் தான் மானுட யாக்கையெல்லாம் தேவர்கள் ஏன்னு ரெண்டு பேரும் பாவமா வருத்தமான கட்டத்துல இருக்காங்க நீங்க எல்லாம் இப்படி எங்கிட்ட வந்து பேசுங்க எங்கிட்ட வந்து பேசுங்க எனவே கோவலம் கண்ணியை அடைத்து செல்கின்ற கௌந்தரிகள் இந்த மாதிரி தவறான முறையில் அவங்கிட்ட பேசுறத கூட அவரு எண்ணிக்கை பேசணும்பாரு அந்த அழைத்த ஒரு ஒரு குடும்பத்தாரை இதுக்கு முன்ன பின்ன பழக்கம் இல்லை இடையில தான் சந்தித்தார்கள் என்றாலும் ஒரு துறவி பெண் துறவி அவ்வளவு வாருமே அந்த முண்டம் பாருங்க குடிச்ச ஆளு அவங்க புத்தி ஆகும் இருக்க அந்த சாமி அம்மா என்ன சொல்லுதுன்னா மக்களுங்குது இது ரெண்டு பார்த்தா கணவன் மனைவி மாதிரி இருக்குது அது போட்டும் இது மூளை சரியா வேலை இருக்கு அப்ப இது போட்டும் வேலை செய்யும் போல இருக்கு இது போட்டிருந்தும் கூட இந்த மக்கள்னு சொன்னான்ல அதுல அவன் வேலை செஞ்சது அந்தம்மா தான் மக்களுங்குது இது பார்த்தா அண்ணன் தெரியல ஒரு கணவன் மனைவி போல இருக்கு ஐயா உடன்பய்ர்த்தோர்கள் ஒருங்குடன் வாழ்க்கை கடவது முன்றோ கட்டடிந்தேன் தங்கச்சி மாதிரி மக்கள் நெறிகளே இப்படி மக்களா இருக்க முடியுமான்னு சரியான போகும் குறு நெறியாகன நறிகளாக ஏன்னா அதுகளே புண்பட்டுறது பாவம் அந்த புண்படுத்துல போய் இதுக்கெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அறிஞ்சி அதெல்லாம் வெள்ளித்தெறையில் சொல்றேன் இல்ல இல்லை எனவே இப்ப அந்த மக்கள் அதனால என்னன்னு கேட்டா துறவி என்ன சொல்லுவாங்க அதை மக்களா ஏற்றுக் கொள்வாங்க சிவசிவரியனுக்கு அந்த கைலையில் தோண்டி அந்த இரண்டு அனுபவத்தை பெறுவதற்கு பெருமானங்க அனுப்பி இருக்கிறான் எனவே இவங்க எல்லாம் யாரு நம்ம தங்கை தாரா தங்கைகளா நல்லா இருக்குன்னு அன்னை வருவேன் நீங்க அண்ண கூப்பா என்று ஆரம்பிச்சு சிவஜிவ ஆகவே அந்த பிள்ளைகளுக்கு நம்முடைய மகன்மை கொண்டார் மகன்மை பத்தி அருமையான ஆனா மகன்மைங்கிறது என்ன பொருள் வழங்கப்போ ஏன் நாம் தமிழர் இங்க என்ன இருக்குது இது வேற எந்த மொழியோ தெரியல மகன் மை கொண்டா இந்த மூணு சுழி போட்டா மகன் என்னன்னு கேட்டா தன் பெண் மகளாக கொண்டார் மகளாக கொண்டார் இதே ரெண்டு சொல்லி போட்டிருந்த தன் மகனாக கொண்டார் அது வந்து இருக்குது எங்கே வந்துருக்கு நரசிங்களை மகன்மையாக கொண்டார் அருந்தமிழ் சொற்களை எடுத்து ஆராய்தல் என்று சொன்ன இதெல்லாம் சொல்லுவோம் அப்போ அங்க வந்து சுந்தர எடுத்துக் கொண்டது மகன்மை ரெண்டு சொல்லி என்ன மகனாக சொல்லுவோம் இங்க மகன்மை மூணு இதெல்லாம் ஒரு வாரத்தில் வேணாம் சொன்னால் அது எதுக்கு ரெண்டு மூணு மேலும் நானாவில் எதுக்கும் போனோம் சீட்டுக்குலிக்கு போட்டு ஒன்னு வச்சுள்ள தமிழ் மகாபாவிகள் வரம்பு அருமையா இருக்கும் மொழி இலக்கணம் திறப்பாரு ஆதலால் அங்கே மகன்மை என்ற சொல்லை பயன்படுத்தினார் இங்கே மகன்மை என்ற சொல்லை பயன்படுத்தினார் அங்கே ஒருவராக இருந்த தமிழர் இங்க ரெண்டு பெண்களாக அருமையான தமிழ் சொல்லவா வளங்கி கொள்ளணும் தான் ஆங்கிலத்தையும் மக்களாக பெண் மக்களாக தான் கொண்டாராம் கோதி சூண்ட குழலாரை குரங்கின் வைத்து இது தொடன்னா இருக்கான் பலீனம் போட்டா இது தொட இடையினம் போட்டுட்டா மரத்து மேல பாக்கணும் அதையும் அந்த இடையிலம் போட்டு அடிக்கடி பயன்படுத்தாமல் அது காரணம் என்ன இந்த பிறமொழி ஆட்சி வந்தே நம்ம இந்திய நாட்டை கிடைக்கும் முத முத வந்தது களப்பிரர் அவனும் ரொம்ப அடுத்தது இது அடுத்தது ஆங்கிலம் சொற்கள் பழகி போய் இவனுக்கு தமிழன் தமிழன் ஆகவே எல்லாமே தமிழன் சொல்லும் பழகாம போன்றவன் தான் இனிமே காட்சி சரி இந்த ஐம்பத்தி ரெண்டு ஆண்டாவது நல்லா செய்யலாமில் அரைநூற்றாண்டு மேல ஆச்சப்பா நாம் இருக்கும் நாடு நமது இனி நமக்கே உரிமையா அல்ல சொல்லிக்கிறோமே நம்ம தோன்புன்னு வல்லியே வள்ளியே அதுக்கு ஆயிரம் மறுப்பு பழைய போச்சு பழகி போச்சு பம்பாய் மும்பைங்கிற பழகி போச்சு கொல்கத்தா நமக்கு பழகி போச்சு கல்கத்தா கொல்கத்தா பம்பாய மும்பை பழகி போச்சு விடலையே உலகாரங்கிலேயே தமிழர் நம்ம இந்திய நாட்டிலேயே மொழிப்பற்று என்பது குறைந்த ஒரு இனம் எதுபடி நான் சொல்லல நான் சொல்லுங்க நீங்க உப்பு நோக்கி பாருங்க இந்த என்ன முருகா முருகா நீ தான் காப்பாத்த எனவே கோதை சூழ்ந்த குடலாரை குறைங்கின் வைத்துக் காதல் நிறைந்த புதல் வீராம் கருத்து கஜிவால் உச்சி உச்சி மீது கண்ணீர் விட மூந்து கொண்டு ஆஹ் வேண்டு நாதர் கோயில் சென்றடைந்தா நம்பி தம்பிரான் தோடர் பாருமே பாருங்க வரலாறு எது ஏர்கழிக்காமனாயனார் உள்ளே பேசப்படுவது எது சுந்தர வரலாறு ஏன் பாடிய திருத்தொண்ட தொகையில ஏர்க்காம அடியாருக்கும் அடியேன்னு அடைவா பாடுகின்ற பொழுது அந்த வரலாறு வரவேண்டும் இருக்கு அதனால அது சொல்லி இரண்டாவது இவருக்கு அவருக்கு என்ன தொடர்பு கேட்டா இவர் அந்த பறவையாறை தூது விட்ட மிக வந்து அது மாறுபாடாக்குறதுனால் அந்த மாறுபாட்டை நீக்க வைத்து அதனால் ஏர்வோன் கலிக்காம நாயனாரையும் அதை சேர்த்து பாட்டியது மாறி சுந்தர் வரலாற்றையும் சிக்கல் வேற எந்த இலைக்க ஆச்சரியம் இளங்கோடிகள் பாடினாரம் ஒரே ஒரு பெண்ணு ரெண்டு கல்யாணம் பார்த்து சந்தியில் முடிஞ்சுட்டாங்க ராமாயணத்துக்கு அதே தான் அல்லவா இருந்தார் நாலு பேர் அங்கே மனைவர்கள் வளர்ந்தாங்க தம்பி நாலு பேரும் சிங்கமா இருந்தது தங்கமா இருந்தது வந்து நடுப்புறதுனால ஒருத்தன் நாட்டை வந்து எனக்கு அதுக்கு என்ன கொடு அம்மா கேட்டான் நல்ல அம்மா தான் கேட்டான் அதனால போனாங்க வந்தாங்க சிக்கலான செய்தியே இல்லை ரெண்டாவது அவங்களுக்கெல்லாம் முதல் நூல் வடநூல் இருந்திருக்கு இங்க ஒரு முதல் நூலும் இல்லை தனக்கு முன்னோடியாக எந்த நூலும் இல்லை மேலும் ஒரு குடும்பம் அல்ல அறுபத்தி வைத்த குடும்பம் அதுல ஒருவருக்கு ஒரு ஏற்படுத்தி ஆனா ஒரே நூலாக ஆக்கி பெரிய தொண்டர் ஆரொருவரும் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர் இப்படிப்பட்ட அமைப்பிலே மக்களாக கொண்டாடலாம் கொண்டாட கொண்ட உடனே வெந்தி வெள்ளைய உயர் தருளும் விமல திருக்கோபுரம் இறங்கி ஒன்றும் உள்ளத்தோடும் அன்பால் உச்சி குவித்த கரத்தோடும் சென்று புக்கு பணிந்து திருப்பதியும் ஒன்றை முடியார் அருளுமை சிறப்பித்த சிறப்பித்தார் போட் புலியாரை உடனே கேட்கலாம் ஜையா சுந்தர வந்து எட்டாம் நூற்றாண்டு தானே ஆமா சேர்க்கலா பன்னிரெண்டாம் நூற்றாண்டு தானே ஆமா முன்னூலோ இல்லைங்கிறீங்க இல்லீங்களா அப்ப நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு சுந்தர வரலாற்றை எப்படித்தான் பாடினார் தம்பி திருத்தொந்த தொகையின்னு ஒரு வரி இருக்கு ஏன் கழிக்காமனு அடியா இருக்கும் அடியான்னு அவ்வளவுதான் அது பெயர் சொல்லியிருக்க அதை பற்றி ஒரு அந்த பாட்டு பாடியது என்ன ஆதாரம் வைத்து பாடினார் அந்த சுந்தர தேவாரம் இருக்குதே அதை படித்து படித்து படித்து அந்த சுந்தர தேவார கரு அதோடு கூட இந்தியாரை சிறப்பி தருளும் திருக்கடை காப்பதனின் எதை சிங்கடியாரை பிறப்பித்தெடுத்த பிதாவாக தம்மை நினைந்த பெற்றியினால் மரப்பில் வகை சிங்கடியப்பன் இப்ப அவர் கொடுத்தது இவர் வந்து தந்தை மகன்மையாக கொண்டாருங்கிறது என்னால் சொல்ல முடியுது இந்த பாட்டுல சிங்கடி அப்பன் மனப்பகை அப்பன் என்று தம்மை தாமியை குறித்துக் கொள்கிறார் ஆனா இவருக்கு பறவை ஆட்டத்திலேயும் சங்கிலி ஆடத்தில குழந்தைய பிறக்கல இது ஊரார் மகன் அது யாருக்கு பிறந்தது கோட்புலியாருக்கு பிறந்தது அப்ப கோட்புலியாருக்கு பிறந்த மகளை இவர் தன்னுடைய மகள் சொல்வதை கொண்டது மகளாக உரிமை பாராட்டி கொண்டது அந்த வரலாறு படைக்க முடியுது இப்படி எல்லாம் சொல்லி நிற நிரப்பொற்புடைய நிறைந்திரார் அலைவிலம்பின் உண்மைகளை செங்கன் முதலார் மேவு திரு வலிவலத்தை சேர்ந்திருந்தி மங்கை பாக் அதிகம் வலிவலத்து கண்டேன் என்று எங்கும் நிகழ்ந்த தமிழ் மாலை எடுத்து தொடுத்த இசை முனைவான் பாருங்க வலிவலத்து கண்டேன் என்ற துறை எடுத்துக்கிட்டேன் அதான் நான் சொன்ன பாருங்க மூவர் தமிழை உகந்து நிற்கும் மூவர் தமிழை எப்படியெல்லாம் அடியை சொல்லிட்டார் சிலங்களை வெறும் கருத்தை மட்டும் சொல்லுவார் சிலது முதலடியும் மூன்றாம் அடியும் சொல்லுவார் சில இரண்டாம் அடியும் நான்காம் அடியும் சொல்லுவார் மூவர் தமிழை முகந்து நிற்கும் வாங்கு அப்படின்னு தோக்கணும் எத்தனை பதியங்களை அந்த பதியோடு பாடுகிறார் இது பொருளமைப்பு நாளைக்கு பின்னால் படிக்கின்றவர்களுக்காவது எல்லாம் இடங்கள் என்று சொல்லி அப்போ என்ன போக்கும் வரவும் புண்ணியன மரப்பில்வா சிங்கரிய நிரப்பாணி வலிவலத்து அருள் என்று அந்த அருமையான பாட்டு வந்தீன் என்று திறப்பித் திரைந்து மகிழ்ந்த ஏற்றி அருள் பெற்று பாருங்க இப்போ வலிவளத்து மெதுவாவ வேதுன்ன வேகம் கெடுத்தாண்ட வேந்த அடிவெல்ல வேகம் கெடுத்தாண்ட வேந்தனா திருவாசல இருக்கு சில சமயங்களில் வேகம் கொடுத்தாண்ட வேந்தனாவும் இருப்பாங்க நல்லது இப்ப இங்க என்ன சொன்ன நாப்பத்தி நாலு வரிவலத்து கண்டேறியும் அதன் பிறகு ஒரு பாடல் மட்டும் எடுத்த ஆளுகின்ற பாட்டு அதையும் எடுத்துவட்டி பலிவளத்துக்கு அந்த இறுதி அடி ஒரு பாட்டு அதையும் அந்த பத்து பாட்டிலையும் இந்த ரெண்டு பெருமங்களை குறிப்பதனால அந்த பாட்டு அதனால சுந்த படித்திருந்திருமுறையில் எவ்வாறு படிக்க என்றால் தேக்கிறார் போல் படிக்கிற சிவஜிவன் நன்று மகிழும் சம்பந்தர் நாவு கரசர் பாட்டுகந்தீர் அதை போய் மோகிறது ஆனா பாட்டு என்ன மற்ற ஞான சம்பந்தன் புது கவிதை பாடி ஆண்டவனைக்கு நம்ம பெரியவங்க சொன்ன பாட்டையே திருப்பி திருப்பி சொன்னாலே பெருமான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறான் என்ற கருத்து சிவபுராணம் தான் படிக்கிறோம் எல்லாம் யார் மணிவா பெறுவாக்கு ஞானம் வாக்கு ஐயா அவங்க சொன்னதையே திரும்ப சொல்றேன் சொல்லி சொல்லி ஏற்றுக நீ பூசா செய்ய முடியாதுனால உனக்கு பாடம் தெரியுமா தெரியாது அல்லது பெருமானுடைய போழை அப்படி பொருள் சேர் கோழை அடுத்து அடிக்க சொல்ல முடியுமா முடியாது அவங்க இருப்பாங்க பாருங்க ஒண்ணு எடுத்த அடுக்கிறாங்களே அருந்துணையை அடியார்கள் அல்லல் தீர்க்கும் அருமருந்தை அகல் ஞான தகத்தில் தோண்டி பருந்துணையும் சுற்றமும் பற்றும் பெ வான் புலன்கள்த்தடைக்கு மடவாரோடும் பொருந்தனிமேல் வரும் பயனை போக மாற்றி பொது நீக்கி தனி நினை வல்லோல் என்றும் பெருந்துணையை பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பெறவான இதை விட நீங்க பெரும்பற்ற புலியூர்ல ஒரு புதிய பாட்டெழுத் தர முடியுமா அழகான தமிழ் அழகான பண் அழகான கருத்து அதனால அதே பெருமானை பார்க்கும் போது பெருமானி சொல்லி ஏத்துகப்பா இதெல்லாம் அருமையான அமைப்பு தமிழை முகந்த நிற்கும் பாங்கும் போது எப்படி இந்த பாடலை பொறுத்தவரைக்கும் இவ்வாறு இது போல எத்தனை பாடல்கள் சுந்தர தேவாரம் நூத்தி ஒண்ணு இருக்கு நூத்தி ஓரு பரிகத்தில் எவ்வந்த முகந்திருக்கிறார் எவ்வாறு முகந்திருக்கிறார் இதெல்லாம் எழுத வேணாமா தெரிய வேணாமா ஆகவேதான் இங்கே பாருங்க நன்று மகிழும் சம்பந்தன் நாவு கரசர் பாட் துகந்தீர் என்று பிறப்பித்து இறைஞ்சி மகிழ்ந்து ஏத்தி அருள் பெற்று எழுந்தருணி மந்தின்ிடையே நடம் குறிவார் மரும பெருமை திருவாரூர் சென்று குருகி பூங்கோயில் பெருமானம் பொற்கடல் பணிந்து ஒரு தரம் நம்ம திருநாட்டியத்தான்குடிக்கு வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அப்படி கேட்டுக்கொண்டதை ஏற்றுக்கொண்ட சுந்தரன் அப்படியே அவர் ஊருக்கும் சென்று அருகில் இருக்கிற பல ஊருக்கள் எல்லாம் சென்று அப்படி வந்திருக்கிறார் வந்து மீண்டும் திருவாரூர் சொல்கிறார் ஆகவே திருவாரூர் தான் மையம் வட்டி அவருடைய வழி சென்று சென்று வருகிறார் இறை பறவையார் திருமாளிகளில் எழுந்தரு நிறைந்த விருப்பின் மேபு நாள் நீடு செல்வன் திருவாரூர் புறம்பு கோயில்களும் பணிந்து போற்றி புற்றிடமாய் உறைந்த பெருமான் கல்வெரியாது ஓவா இன்பம் இருந்தார் இதெல்லாம் நம்ம தனியா எடுத்து எழுத முடியல ஒண்ணுது இப்படியே இருப்பார் ஒரு நாளைக்கு இருந்தாருன்னா பக்கத்துல இருக்கிற பல்வேறு ஊருக்கு போய் வழிபாடு செய்யலாம் அந்த ஊருக்கு வழிபாடு செய்யலாம் சென்று வந்து இருக்கிறார் அதெல்லாம் நம்ம தலையாச்சல கேட்க முடியல ஏன்னா அப்படி அங்க இருக்கிற பல பதிகளும் அவ பொழுது சென்றிருக்காருன்னு சொன்னா அது எந்தெந்த பதிலும் சொல்ல முடியுமா எவ்வ பொழுது சென்றான்னு சொல்ல முடியுமா முடியாது இப்ப நாமே பைசன் எத்தனை முறை போனோம்னா சந்தன காப்ப இருக்கு இன்னைக்கு போயிருப்போம் வெள்ளியிலதான் வந்து அன்னைக்கு போயிருப்போம் ஆனால் சாதாரணமாக செவ்வாய்கிழமை ஒரு மூணு செவ்வாக்கிழமை வேண்டிகிட்டு போயிருப்போம் எனவே வைத்தியன் கோயில் எத்தனை நேரம் போனேன்னு கேட்க முடியல நாமே உலகிய சூழல்ல வாடுகிற நமக்கே வைத்தியரன் கோயில் எத்தனை நேரம் போறேன்னு சொல்ல முடியல அப்படி இருப்பது அவருக்கு அதுவே பணியா இருந்தவர்கள் சொல்ல முடியல முடியாது அதனால் அவையெல்லாம் நமக்கு இதில் கணக்கில் வரல செய்ய முடியல அவ பொழுது அருகில் இருக்கிற பதிகளுக்கு சொல்லுவார் வழிபடுவார் வருவார் இதெல்லாம் செஞ்சிருக்கா இப்படி இருக்க ிருந்தார் செந்திருவாரூர் திருப்பங்குனிவுரு பங்குனிவுத்திரம்னா அவங்க ரொம்ப அருமையா பத்து நாட்கள் அரியவர்களுக்கெல்லாம் உணவு போட்டு மகிழ்ந்த காலம் அது பங்குனி ஊத்திரத்தில் பறவையார் அப்படி இருப்பதுனால குருக வரலும் பறவையார் கொடைக்கு விழாவில் குறைவருக்க நிறையும் பொன் கொண்டு அணிவதற்கு நினைந்து நம்பி திருப்புகரூர் இறைவர் பாதம் பணிய எழுந்தருளி சென்ற பாரு தலையாத்திர சேர்க்கணும் பங்குனி உத்தர நாள் வருகிறது அதற்காக வீட்டுல என்ன பறவையா சொன்னார்கள் என்ன பங்குனி உத்தரவு வருகிறதே அப்படின்னு சொன்னார் ஆமா அடியும் தெரியுது மார்ச் மாசம் வந்து சரி பெருமானை வேண்டுமோ என்று சொன்னார் அப்படி பெருமானை வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிலே பங்குனி உத்தரவுக்கு போனா போய் வர வரைக்கும் வரணும் என்ன திருமதுகுன்றம் போகணும் அதனால இப்ப பங்குனி உத்தரம் வருகின்றது என்று சொல்ல சரி பெருமானை நாம் நமக்கு நமக்கு வேண்டிய முதலீடு அங்கதான் இருக்குது எங்க பெருமான் தான் என்று சொல்லி பங்குனி உத்தரத்தை செய்மடுத்த சுந்தரர் அதற்கு ஆவணம் செய்வதற்காக ஒரு பட்டு இருக்கிறார் என்பதோட இல்லைங்களா அப்போ மாசி மாதத்தில் முடிச்சிருக்கிறோம்னு அர்த்தங்கள் ஏன் பங்குனி மாதம் வர்றதுக்காக ஆனாலும் அடுத்த திங்கள் நமக்கு பங்குனி மாதம் வந்துடும் நம்ம பங்குனி வேற அவர் பங்குனி என்று சொல்லி இப்படி எல்லாம் இல்லை அப்படி இந்தளவுக்கு நம்ம போனால் தான் இந்த ஆண்டில் நிறைவுப்படுத்தலாம் இல்லைன்னா அப்புறம் போக முடியாது எனவே இப்படி வேகம் கெடுத்த ஆண்டும் கொடுத்த ஆண்டும் ஆட்கொள்கின்ற அவர்களோட இருந்த உடனிருந்து முதல் நாளே வந்து இருவர் இருவர் ஒருவர் நெய்வேலிவர் திருவாமூர் இவர்கள் விடா விடாது இழந்தப்பட்டா இருந்தாலும் அவங்க திருவாமூர் ஒரு காரங்க தான் சொல்றாங்க அப்படிப்பட்டெல்லாம் இருந்து இதை செய்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் இன்று ஏற்று போட்டு என்னுடைய இந்த இல்லக்காரர்கள் பெரியவர்கள் அவர்கள் உள்ளிட்ட குடும்பத்தார்க்கும் எல்லாரும் வணக்கம் தெரிவித்து இதுக்கு தலைமை ஏற்க ஐயா இருக்கிறார்கள் அவர்களுக்கு வணக்கம் தெரிவித்து பந்து கேட்பவர்கள் என்ற பெரியவர்கள் நமக்கு மூர்த்திகளாக இருந்த மும்மூர்த்திகள் வந்து உதவினார்கள் அந்த மூர்த்திகள் அப்புறம் அந்த ஒளிப்பதிவு செய்வதற்காக வந்து இருக்கிற அண்ணாமலையான் அடிக்கவலம் சென்றிருக்கும் அன்பர் அவரோடு வந்து இருக்கிற அன்பர்கள் இப்படி எல்லாம் இல்ல நாம் இருக்கின்ற இடம் ஏர்கோன் கலிக்காம நாயனருடைய அந்த வரலாற்றிலே இருக்குங்களா நாற்பத்தி ஒன்பது கலிக்கா வரலாறு என்றாலும் அதில் மிகுதியும் சுந்தர வரலாறு அமைத்துக் கொள்கிறார் சேக்கிளா பெருமாள் முழுமையாக சேக்கிளார் அப்படி அமைத்துக் கொண்டு அந்த ஊழல் என்ற ஒரு வருகின்ற பொழுதுதான் எங்கே திருவாரூர்ல இதுல நம்ம திருவாரூர்ல ஊடல் வர பெருமான தூதனுப்ப இதை கேட்ட உடனே அவர் அறுவருத்து சொல்ல இருவருக்கும் பிணக்கு வர மீண்டும் திருவருளால் கூடியது என்று அப்படி முடிப்பார் அதனால அந்த அந்த வரலாற்றை மையமாக கொண்டு இப்பொழுது நடப்பதெல்லாம் சுந்தர வரலாறாக அப்படி அமைஞ்சிருக்கும் அந்த வகையிலே இப்ப நாற்பத்தி ஒன்பதாவது பாலில் நாம் தொடங்க மூர்த்திகளில் பிறகுதான் அந்த இயற்புக கழிக்காமலுடைய வரலாறு ஏய்வுபடும் தொடர்புபடும் அப்படி இருந்த பொழுது சுந்தர வரலாற்றுல எப்பவுமே அவர் இருக்கின்ற பொழுது அருமையாக திருவாதிரையை அருமையாக கொண்டாடுவார் கொண்டாடுகின்ற பொழுது அடியவர்களுக்கு எல்லாம் திருவாதிரை நாள் பத்து நாள் விழா பத்து நாட்களும் அருமையான உணவு அது முப்போதும் திருமையணி தீண்டுவாருங்கிற மாதிரி முப்பதும் உணவு தருவார் இப்படி முப்பதும் உணவு தரணும்னா சுந்தரருக்கு வருமானம் என்ன ஒண்ணும் இல்லை அருள் தான் வருமானம் வேற எது அதால் பறவை யார் அப்படியே சொல்லியிருப்பாங்க ஏன்னா வீட்டுல என்ன வேணுங்கிறத சொல்லுகின்ற பொறுப்பு தாய்மாரர்களுக்கு உண்டு அதை வெளியில் சென்று நிறைவேற்றுகின்ற பொறுப்பு ஆடவர்களுக்கு உண்டு சொல்லிக்கிறேன் இப்படிப்பட்ட பகுத்துக்கிட்டாங்க அந்த காலத்துல இப்ப அப்படி இல்லாம பொருள் தேடுகின்றதையும் அவங்க செய்யணும் வீட்டுல இருந்து செய்யற வேலையும் அவங்க செய்யணும் ஆனா பெண் உரிமை இது எந்த எந்த உரிமையும் எங்களுக்கு வழங்கல எங்களுக்கு வழங்கல ஆகவே நம்ம காலத்துல இருந்ததா பெண் உரிமை ஏன் அப்படின்னு கேட்டா அருமையா வீட்டுக்கு உள்ள இருக்க வேண்டிய பொறுப்பெல்லாம் அவங்க ஏத்துக்கிட்டாங்க நம்ம வெளியில இருக்கிற பொறுப்பெல்லாம் நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படி பகுந்து செய்யணும் இப்ப வீட்டு பொறுப்பையும் அவங்க ஏத்துக்கிட்டு வெளியில போய் பொருளாதாரத்தையும் கொண்டு வரணும்னா இது அதிகப்படி வேலை இல்லை அப்ப அதிகப்படி செய்யும் போது நான் என்ன பண்ணணும் பதினஞ்சு நாள் அவங்க வீட்டையும் வெளியே காத்துக்கணும் நீ பதினஞ்சு நாள் வீட்டையும் வெளியே காக்கணும் அவங்க சாயந்தரம் வந்தவொடனே பயன்பாடு படுத்திடுவாங்க என்ன காஃபி ஆச்சா அப்படின்னா இங்க கொண்டு வந்துட்டே அப்படின்னு செய்யணும் அப்பதான் உண்மையான சம உரிமைன்னு அர்த்தம் இல்லையா ஆனால் நீங்கள் சும்மா வெறும் போலித்தனமான சம உரிமை என்று சொல்லிட்டு வர அப்படி இருக்கும்போது அதனால அம்மா என்ன சொன்னாங்க பங்குமணி உத்தரவு வருகிறது அப்படின்னு சொன்னாங்க திருவருள் அப்படின்னு போனவர் நேர திருப்பூர் ஒரு போன போன இறைவனை வணங்கினார் அந்த குறிப்போடு வணங்கினார் பெருமானை அடியேன்னு கிட்டு வேண்டும் என்று வணங்கிவரு கொஞ்சம் இரவு நேரம் படுக்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா அட்டாச்சு ஒரு அட்டாச்சும் அவங்க வாழ்ந்த காலம் ஒன்று எல்லாம் இயற்கையோடு எய்ந்த வாழ்வே தவிர ஒன்று ஆனா காரணம் மக்கள் தொகை அப்படித்தான் இருக்கும் நீங்க எல்லாம் கேட்டா ஒரு ஒரு கிராமத்துல ஒரு வாரி ஓடிச்சுன்னா ஆத்து வாரி ஓடிச்சுன்னா அங்க வந்து காலையில யாரும் இருக்க மாட்டாங்க இவங்கெல்லாம் போய் அந்த இதெல்லாம் செஞ்சு போய் இப்ப அந்த மாதிரி ஆத்துவாரி ஓடவும் இல்லை அப்படி தப்பித்தறி ஓடுனாலும் ஆங்காங்கே மக்கள் இருக்கிறாங்க அதனால் இப்ப கண்டிப்பா வேண்டி இருக்கிறது அந்த கழிவறைகள் எல்லாம் அந்த பழச வச்சு சொல்லிட்டு ஓட்ட முடியாது ஓட்ட முடியாது அப்படி இல்லாம இருக்கிறது அது போட்டோம் ஆகவே இவர் என்ன பண்ணாரு கொஞ்சம் அப்படியே லேசா தூக்கம் அந்த மாதிரி இருக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படியே ஒரு பக்கத்துல ஒரு செங்கல் இருந்தது அதை வச்ச துண்டையே விரிச்சு போட்ட படுத்துட்டேன் இந்த ரொம்ப கவலையே இல்லாதவர்களுக்கு படுத்தவனா தூக்கம் வரும் டன் இருந்ததுன்னா தூக்கம் வராதுங்களா எனக்கு ராத்திரி பகம் அடிச்சது தெரியும் பந்து அடிச்சது தெரியும் எழுத்து வந்து கதை திட்டம் தெரியும் சரிங்களா பக்கத்து ஊர்ல பேசது தெரியும்னா இங்க என்னமோ சங்கடம்னு அர்த்தம் படுத்தார் ஆனா இங்க ஒண்ணு நிர்மலமா இருக்கும் அதனால இவர் என்னன்னா அப்படி படுத்தார் அருமையா தூங்கிட்டார் தூங்கிட்டு தூங்கி கொஞ்ச நேரம் தூங்க காலையில எழு பார்த்தா அந்த துணியை எடுத்து பார்த்தோம்னா இப்ப சொல்றானே கட்டி தங்கம் வெட்டி எடுத்து அப்படி வெட்டி எடுத்துருக்கு படுத்த போது அது செங்கல் மண் செங்கல் இப்பொழுது ஓலார் தங்கவயல் இருக்கிற மாதிரி இருக்கிறது ஓலார் தங்கவயல்ல கண்ணாடி அறைக்குள்ள இன்னைக்கு அருமையா அந்த கட்டி தங்கம் வைக்கப்பட்டிருக்கு பார்வைக்காக அது எவ்வளவோ இடைவொடைன்னு சொல்றாங்க ரெண்டு காவலர் நிப்பாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ளத எடுத்துட்டு போட்டான்னா என்பதற்காக அதை யாரும் உள்ள இந்த புறம்பே இருந்து பார்க்கலாம் கண்ணாடிக்குள்ள இருப்பதை வந்து வெளியில பார்க்கலாம் சார் கண்ணாடி திறந்து பார்க்கப்படுறது அப்படிப்பட்ட இன்னைக்கும் கோலாறுல அந்த மாதிரி இருக்கு ஆகவே அந்த செங்கல் ஆனது அப்படிப்பட்ட அந்த கட்டி தங்கம் ஆகி லாத்திரி வைக்கும் போது சும்மா இடது எடுத்து வச்சு படுத்தாரு இப்ப தூக்க முடியல யாருடைய திருவிருள் பெருமான திருவிருள் நேரம் உள்ள போனார் எங்க பெருமானுடைய திருமணம் இச்சை பேசினும் சார்பினும் தொண்ட தரிகளா பொய்மையாளரை பாடாதே நான் அது மாதிரி சொல்றேன் என்ன கேட்டா இது எங்க புத்தி விடாதுல்ல இந்த புலவர்கள் எல்லாம் தேர்ச்சி பெற்ற கான்விகேஷன் பட்டமளிப்பு விழாவில் பேசியது சொல்றேன் அப்ப சுந்தரபூர் புலவருடைய பட்டமளிப்பு விழாவிலே நிகழ்த்திய உரை எது இந்த உரை தான் ஏன் புலவர்களை நோக்கியே பாடார் அதனால ரொம்ப அருமையா மூர்த்திகள்லாம் பான்னா நன்றாக இருக்கும் நம்ம ஏ புகழ்ந்து இச்சை பேசினும் சார்பினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை புகழ் ஒரு பாடு மின்புல வீர்கள் யாரையோ வரிச்சு கட்டிட்டு பாருங்களேப்பா பாடுறதுல எப்படி பாடுறாங்க ரொம்ப அருமையான அமைப்பு இது அருமையான அமைப்பு நீங்க தான் செய்யறோம் நம்ம ஏ புகழ்ந்து என்ன தெரியுமா அதுக்கு நீங்க வேற ஆங்கில சொல்லால் சொன்னால் ஐஸ் அது அவரே புகழ் ஐயா மாதிரி ஆகுங்களா இந்தியாவில இல்லைங்க இந்த உலகத்திலேயே நம்ம ஏ புகழ்ந்து இது முதல் ரகம் அடுத்தது இச்சை பேசினும் அவருக்கு எது விருப்பமோ அதே பேர் பேசுறது அவருக்கு எந்த அரசியல் கட்சி விருப்பமோ நான் அதானுங்க நினைக்கிறேன் அந்த கட்சி மாதிரி ஆகுங்களா அப்படின்னு அவரு உடனே மாத்திட்டு இருந்தது அந்த கட்சியை இப்ப மாறிந்தான் நானும் அப்படித்தானு நினைச்சேன் மாறுது அப்படின்னு அவர் என்ன சொல் விரும்புறாரோ அதையே பேசுறது இரண்டாவது கட்டம் மூன்றாவது கட்டம் என்ன மூன்றாவது கட்டம் அவன் கால விழுந்து ஐயா வழியடியோ ஆட்கொண்டால் பொல்லாதோ என்று சொல்லிவிட்டு அவரையே தலைவனாக கொண்டு மூன்று ரகம் என்னது முதல்ல அவருடைய புகடை அவரையே அவருடைய புகடையே பேசுவது அடுத்தது அவருக்கு என்னென்ன விருப்பமோ அதையே பேசிக்கிட்டு இருக்கிறது மூன்றாவது அவரு காலிலேயே விழுந்துடுறது இப்படி எல்லாம் போறீங்களா புகழ்ந்து இச்சை பேசினும் சார்வீனும் நீங்க இப்படி சார்ந்தும் கூட புலவரே போய் வாரம் ஒரு நாள் கழிச்சு வாரம் தீபாவளி முடிட்டு அப்படின்ட்டு மண்டபடிச்ச மாதிரி போடு அதனால அப்படி தருகிறா ஒய்மையாளரை பாடறி இவங்களெல்லாம் ஏன்டா பாடுவீங்க பாட வேண்டிய பாடுப்பா தானா கிடைக்கும் எங்க பாடணும் எந்த புகழ் ஒரு பாடும் ஐயா அப்படி பாடினா என்ன கிடைக்கும்னாடு இம்மையே தரும் சோறும் ரெண்டு தேவை மனிதனுக்கு ரொம்ப முக்கியம் ஒன்று உணவு இன்னொன்னு உடை இது இல்லைன்னா வாழ முடியாது அடிப்படை நட்டு போக்குவரத்து அடிப்படை தேவை வேண்டி அளவு எடுத்துக்கலாம் சோரும் கூறையும் ஐயா இந்த உணவு போதுமா பையனை சேர்த்து இருக்கிறேன் படிக்க மாட்டேங்கிறான் பெயிலா போடுவானுன்னு பயமா இருக்குது அப்படின்னு கவலைப்படாத பாசாடுவான் பொண்ணுக்கு இந்த பற தை மாசமாவது வச்சுதான் தேவலான்னு பாக்குறேன் நாலஞ்சு ஆண்டு ஆச்சு தை புறக்கட்டும் படி பிறந்துடும் எனவே ஏத்தலாம் ஈடற் மாம் பார்த்தார் சாமி இதெல்லாம் இந்த உலகத்துல இருக்க வரைக்கும் சரி ஏதோ போற கதிக்கீங்க அம்ம ஏ தீவ லோகம் ஆழ்வு அதற்கு யாதும் ஐக்கிய உறவு இல்லை ஏ இந்த விட யாவன் தருவான் ஞானயாது தருவான் அதனால இம்மை பயனும் அம்மை பயனும் ஒருங்கு தருவாராம் அதனால புலவர்களையே இப்படி பாடுங்க அந்த பாட்டு ரொம்ப அருமையான அதான் புலவர்கள் வந்து தேர்ச்சி பெறும்போது அவங்களுடைய பட்டமளிப்பு விழாவில் உரை நிகழ்த்திய உரை அப்படின்னு சொல்லி இப்படிதான் கூட போடலாம் சுந்தர பத்தி ஏதாவது சொன்ன ஆடிச்சு வாதியில சரிங்களா சுந்த பட்டமளி விழாவில் ஆற்றிய உரை அடிப்பட்டு விழா இருந்து பொறுத்திருந்து கேளுங்கள் என்ன மற்ற சுந்தரர் பட்டமளிப்பு விழாவில் நிறுத்திய பேருரை அடிப்படுது அடுத்த ஆடிச்சுவாதி தலைவர் போடு ஆனா பத்து பேர் படிக்கிறதுல அவனு என்னடா பட்டமடிப்பு விழாவில் போய் ஒரு பேருரையா அது ஏழாம் வீட்டுல இருந்த சுந்தரன் எழுத்துல இருந்தால் எங்கன்னா அது கேளுங்கள் கொடுக்கப்படும் அப்படி செய்வான் புரட்சி செய்யணும் ஆகவே அப்புறம் அடுத்த பாட்டுல அருமையான பாட்டு ஒண்ணுமே வலிமை இல்லாதவனை போய் மெடிக்கில தானே ஏதேன்னு ஒரு பாசப்படி தட்டினா கீழே உருண்டுருவான் அவனை போய் ஐயா அந்த வீமன் அந்த காலத்துல இருந்தானே அவனை யாரும் பார்த்ததில்லைங்க ஐயாவை பார்த்தா பீமனை பார்க்க முடியும் கொஞ்சம் கொஞ்சம் யார பிடிக்கணும் பீமனையும் யார் வழியில யார் வழியில பாரத வழியில் அருமையான ஒரு பாட்டு ஈடும்பனை பகனை வைவேல் யுகச்சராசந்தன் தன்னை அருமையானு என்ன சொல்றாங்க என்னையா அந்த அஞ்சு பேரையும் கவுத்துட்டு நம்ம ஆடணும் என்ன பண்ணலான்னு ஒரு சதி திட்டம் போட்டாங்க அதுல சொல்லும் போது அங்க இருக்க நாலு பேர் சொன்னா ஏ இதுக்கு என்ன பெரியாதான் அவங்க அஞ்சு பேர் எப்படி வென்றான் கத்தியும் இல்லை கபடாவும் இல்ல ஏன் திருக்குறள் படிச்சவன் புறத்துருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துருப்பு அன்பில் கையில கட்டி வச்சுக்கிறது இல்ல யாராவது இடுமன் வந்தாலும் சரி என்னடா சண்டைக்கு வரேன் அப்படின்னாரு அப்படின்னாரு அப்படின்னா சரி அப்படியே கவுண்டு வந்துருவான் நெடும்பானை புயத்தால் வென்ற நீக அரியலா நிற்க இதெல்லாம் சொல்லி இதெல்லாம் நடக்க முடியாதுடா நான் சொல்ற மாதிரி என்ன பண்ணணும் வேற விதமா வஞ்சனையதான் செய்யணும் என்ன செய்யணும் இன்னதாயம் வேண்டும் என்று நிந்த போது மற்றவன் சொன்னதாய மே போரண்டு சோர்வில் வருதலின் தன்னதாய அரசு வாழ்வு தரணி மன்னன் நல்கினான் அன்னதாய போது நஞ்சிலான் அசஞ்சலன் பாரதம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார் வாரியார் யார் இனிமேல் அப்படி சொல்றதுக்கு நாதியும் இல்லை அவர்லாம் சொல்லும் போதுன்னு கேட்டா குறைஞ்சது ஒரு பதினஞ்சு பாட்டு இருபது பாட்டாவது வெள்ளிபுத்தூரா வாக்கு வரும் இப்ப இவாக்குதான் விட்டடிக்கிறது யோகிதா ஒரு இருபது பாட்டு இருபது பாட்டு இருபது பாட்டாப்பிடுவோம் வெள்ளிபுத்தூரார் பாட்டா இருக்கும் அப்படி சொல்றதுக்கு எல்லாம் நான் அது எல்லாம் போட்டு சரி ஆகவே இப்படி எல்லாம் இருக்கிறவன் நீமன் அதான் சொல்லுங்க ஒண்ணுமே தொடர் நீங்க பயில எல்லாம் போய் வீமன் இவருதான் என்று சொல்ற ஒண்ணுமே வில்லே எடுக்க தெரியாது வில்லுன்னா என்னது சார் அப்படின்னு கேப்பான் அவனை போய் இவரு தான் அர்ஜுனன் என்று சொல்றேன்லாதானே வீமனே விரல் விசயனே வில்லுக்கு இவன் என்று கொடிக்கிலாதானே பாரியே என்று ஒரு அடுத்த கைக்கு சுண்ணாமன் தர மாட்டான் போய் ஐயா கடையில் உள்ள தெரியுமா அதுல பாரி யார் தெரியுமா அந்த பாரி ஐயா தான் பாரி எப்படிப்பட்டவன் இறப்பின் பாரியன் என்னான் அவர் வரைய கவிழர் பால் இந்த மூவேந்தர் என்ன பண்ணாங்க அவனுடைய பாரியை பறையெடுத்து வெள்ளு நினைச்சான் இந்த முன்னங்களை போனதுனால தான் மூவேந்தரே போட்டான் எங்களுக்குள்ள சண்டை அல்லது மாதிரி ஒரு கவிழ்ப்பு எண்ணம் நல்ல ஒரு கொடையாளனை போய் நீங்க ஏன் மூணு பேர் இருக்கு நீங்க ஆமா புலவரெல்லாம் பாடா கொடையாளனை பாடுவான் நீங்க கொடுங்க பாடுவான் இல்லைன்னு இப்ப பாடமாட்டா இவங்க மூணு பேரும் போய் சரிங்களா சண்டைக்கு போனாங்க பா அங்க கபிலர் இருந்தார் இப்ப உள்ளேக்கா அரண்மனைக்குள்ள யார் இருக்கா பாடி இருக்கா இதெல்லாம் அப்படி ஒலியும் ஒலியும் சரிங்களா யார் நிக்கிறது அப்படின்னா புலவரானுதான் பேசுனார் மற்ற வேணா முப்பத்தி ரெண்டும் போடும் னாலே மதிச்சாங்க யாரு சேரர் சோழர் பாண்டியர் எல்லாங்களுக்கு தெரியும் எங்க வந்தீங்களோ பாரியை வெல்வதற்கு இந்த பிறப்பில் வெல்ல முடியாது நீங்க முடிகெடுவேந்தர் மூவரும் நித்தினும் போக முடியாது ஏன்னா அவ்வளவு வலிமை உடனே ஐயா நாங்க எல்லாம் சுத்தி அடைச்சி உங்க நாட்டு எதுவும் அமைப்பு எந்த பொருளும் போகாம தரப்படுத்த வெளிநாட்டு பொருள் என்று ஒன்று எங்க பரம்பு மலைக்குள்ள ஒரு பொருள் வரலாடின் நெல் விளையும் என்ன மாறுது எங்க பருவமழை இருக்கப்பா நல்ல மூங்கில் இருக்குப்பா அந்த மூங்கில் அரிசின்னு ஒரு நல்ல அருமையான அரிசி அது அருமையா எந்த அரிசி மாதிரியே இருக்கும் ஏதாவது கலப்படம் பண்ணுமா அதுல கலப்படம் பண்ணதுக்கு ஏன்னா மூங்கில் அரிசி எடுத்துல இவன் கலப்படம் பண்ணணும் அது மலைநாட்டில் இருக்க அதனால கலப்படம் இல்லாத மூங்கில் அரிசி அது எங்களுக்கு இருந்தது போடா ஒன்றே சிறி இலைவதின் நெல் விளையும் மீண்டும் பழம் ஊழ்கும் மீ பலா மரம் கொட்டி கிடக்குதுப்ப ஒவ்வொரு மரத்திலையும் நானூறு ஐநூறு பழம் இருக்கு நாங்க பாட்டுக்கு எடுத்து அப்படியே அருமையா இல்ல சொலை சுலையா சாப்பிட்டுக்கிட்டு அந்த மூஞ்சல் அரிசியும் இது சாப்பிடுவோம் ஜெய்யா வெறும் பலாச்சோலத்தின்னா உடம்புக்கு ஆவாது எங்களுக்கு தெரியாது இரண்டே தீஞ்சுளை படவின் பழம் ஊர்க்கும் மீ மூன்றே டி வள்ளி கிழங்கு வீழ்கும்மி வள்ளி இது செடி இருக்கே ஆங்காங்க தானா தோச்சிருக்கு அது மேல செடியா இருக்கும் கீழே கிழங்கு